முப்பத்தி நான்காவது வரலாறு விடை இலச்சினை இட்ட படலம் என்பது அமைப்பு விடை இலச்சினை இட்ட படலம் விளங்காது முதிரை விளங்கும் என்ன பண்றது முதிரை நம்முடைய தமிழ் பேரரசர்கள் மிக அருமையான இளைச்சினை அடையாளம் உடையவர்கள் அரசுக்குரிய கொடி என்ன சேரர்களுக்கு என்ன கொடி விற்கொடி விற்கொடிப்பாங்க நாளைக்கு யாராவது போனா சேரர் ஒரு காலத்தில் வந்து இமயமலை வரைக்கு ஆண்டார்கள் என்று வரலாறு படைப்பதற்கான அதுபோல பாண்டியர் சென்றார் என்று சொன்ன மீன் கொடி அருமையாக உருவாக்கி சோழர் போயிருந்தாங்கன்னா புலிகொடி எனவே இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்த இமயமலைவரை சென்றால் அவருடைய பாருங்க தன்னை பற்றி வெளிப்படுத்த மாட்டார்கள் தம்முடைய அரசுக்குரிய கொடியைத்தான் வெளிப்படுத்துவார்கள் இப்ப என்ன பண்றான் ரயில்ல போகும்போது தான் பேர் எழுத பெரிய செயற்கரிய செய்தால இவன் பேரை தெரிஞ்சுக்கணும் என்ன மூளையோ என்ன மூலையோ அது பெயரை அதனால நம்முடைய தமிழரசர்கள் மூவேந்தர்களும் படையெடுத்து சென்றால் அது ஒரு எடுத்து அதுக்கு இலக்கினைன்னு பேர் இலக்கினை அடையாளம் அப்ப விற்கொடி சேரர்களுக்கு மீன் கொடி நம்முடைய பாண்டியர்களுக்கு புலிகொடி சோழர்களுக்கு என்றெல்லாம் வைத்திருந்தாங்க ரொம்ப அருமையா ஆமா ஒரு நாடு இன்னொரு நாட்டோட சேர்ந்துட்டா சேர்ந்து வரும்போது என்ன பண்ணுவாங்க கொடித்தகரா வராது உச்ச போக மாட்டாங்க அப்படி ஒரு வழக்கு ஒன்று ஒன்ற கூ அப்படி ஒரு கொடி தகராறு வந்து நீக்க ஒரு அரசு ஒரு அரசு நீக்கியது என்ன இதுக்கு சம்பந்தப்பட்டர்கள் சொல்ல விற்கொடி அவர் மீன கொடி அவரு புலிகொடி ஆண்டவன் என்ன வைத்திருக்கிறான் அவனுக்கு விடை கொடி விடை ரொம்ப நம்ம ஆண்டவன் எளிமையான அவர் கொடியும் எது விடைதான் ஏறி போறதும் எது விடைதான் இலக்கணையும் எது விடைதான் ரொம்ப சிம்பிள் ரொம்ப எளிமையானவர் ஆனா புல் அப்படி இல்லை சம்மந்தி ரொம்ப சிக்கன ரெண்டும் கொடி கருடம் தான் வாகனம் யாருக்கு சம்மந்திக்கும் ஆனா மாப்பிள்ள மட்டும் கொஞ்சம் ஜபர்தஸ்து உயர்வு முருகன் கொடி என்ன கோடி கொடி ஊர்தி என்ன மயில் ஏப்பா நாம நம்ம ஊட்டி பழக்கம் இல்லை அந்த அங்க மாமா வீட்டு பழக்கம் இல்லையே ஆமா மாமா வீட்டு பழக்கமும் இல்லை திருமால் வீட்டு பழக்கமும் இல்லை நம்ம அப்பா என்னப்பா கொடியா விட தான் ஊர்தியாதுதான் இலக்கணி அதுதான் வச்சிருக்காங்க அப்படின்னாரு அதெல்லாம் உங்க காலம் எங்க காலம் ஆமா இப்ப பையன் அப்படிதான் சொல்றான் ஏண்டா ஒளியும் ஒலி படிச்சுட்டே இருந்தேன் எப்படா இருக்கிறது அதெல்லாம் உங்க காலம் பா படிக்கிறது இப்பதான் புஸ்தகம் பிடிச்சா நச்சு நம்ம இருக்குது நாங்கள் சிறிது படிப்புக்கும் ஈப்படும் திருக்குறள் நாங்கள் படிச்சிருக்கிறோம் சிறிது படிப்புக்கும் இயப்படும் தேர்ச்சியிலையும் ஒவ்வொரு தாளாக வருவோம் ஒண்ணு போய்ச்சி ரெண்டு போச்சு மூணு போச்சுன்னு வருவோம் அதெல்லாம் ஒரே இடத்துல இருந்து எதுவும் அப்படின்னு கஞ்சத்தனம் கூட பல்கலைக்கழகத்தை கொடுங்க கொடுத்துக்கிட்டே இருக்க சொல்லுமா தேர்வுக்கு பணம் கட்டிகிட்டே இப்படி எல்லாம் அது முருகப்பெருமானுக்கு மட்டும் என்னன்னு கேட்டா கொடியது கோடி கொடி ஊர்தியது மயில் ஆனா அப்பாவுக்கு கொடியது தான் ஊர்தியானதுதான் இலச்சினியானதுதான் மாமாவுக்கு அதே தான் அப்படிங்கிற ஒரு மிருவ நாளை விட வச்சிருந்தேன் போட்டு சும்மா இது வேடிக்கையாக சொன்னேன் வேடிக்கையா சொன்ன எனவே ஒரு சமயத்தில் ஒரு கட்டம் வந்தது என்னன்னு உமையம்மை மதுரையில தடாதகை என்ற ஒரு பெயரோடு கூட ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வந்தார் மலை தூசன் மகளாக பாண்டியனுடைய ஆட்சிக்கு வந்ததுனால இவருக்கு என்ன குடி இங்க இருக்கிற எந்த குடி கயல் மீன் கொடி கொஞ்ச நாள் கழிச்சு பெருமானே வந்து இந்த பெண்ணை மணந்துக்கிட்டார் தடாதகை மணந்துகிட்டார் பெருமானுக்கு என்ன கொடி விடை கொடி மனைவிக்கு என்ன கொடி கயல் கொடி கணவனுக்கு என்ன கொடி விடை கொடி உச்ச நீதிமன்றம் போகல கணவன் மனைவிக்குள்ளையா போறது இப்ப என்ன செய்தார் இதை ஒரு மனுஷன் பார்த்தார் இந்த கொடி தகராறு எப்படி தீர்த்துதுன்னு பார்க்க யார் சொன்னது தெரியுமா குமரோர சுவாமிகள் மீனாட்சி பிள்ளை தமிழ்ல பாடுறார் இதெல்லாம் அப்படி சொல்லணும் நான் வேடிக்கையா அப்படி வச்செல்லாம் சொல்றேன் வேடிக்கை கணவனாக வந்தார் அவருக்கு விடை கொடி மனைவியாக ஏற்கனவே பாண்டி வரவழ வந்ததுனால கயற்கொடி கொடி எப்படி பிடிச்சது விடை கொடி அவர்கொரு கொடுத்த நீராணியருளி மீனாட்சி பிள்ளை அவடை கொடி அரிய இந்த மரபில் கயற்கொடி பிடிச்சிருக்கிறேன் அதனால அந்த விடை கொடி இருக்கிறதில கயற்கொடியும் கனவு கிட்ட வேடை கோடி அவருக்கு ஒரு கயற்கோடி கொடுத்தவள் வெள்ள நீராடி அருளி இப்ப யாருடைய விருப்பமா போச்சு கணவன் ரெண்டு கொடி சேர்த்துக்கிட்டாலும் சரி இல்ல விடைக்குடியே வச்சு கயற்குடி இல்லாமல் இருந்தாலும் சரி அல்லது கயற்குடி இருந்து வயற்கொடி விட்டாலும் சரி ஐயா கணவன் ஆர் இஷ்டம் என்று வேடைக்கோடி அவர்க்கு ஒரு கயற்கோடி கொடுத்தவள் வெள்ள நீராடி அருளே மீனாட்சி இப்படி எல்லாம் இருந்தது ரொம்ப அருமையா செய்யறாரு போட்டும் இப்போ நமக்கு விடை இலக்கிய அப்ப வந்து விடை என்பது நேரான சொன்னா விளங்காது இல்லைங்களா நம்ம தமிழ் மண்ணில் இருக்கிற தமிழராட்சியை விளங்க கூடாதுன்னு அர்த்தம் ரிஷபம் குறிச்சுக்கோ குறிச்சிக்கோ விடைன்னா ரிஷபம் அப்பதான் விளங்குது ஆணையரு அதெல்லாம் கருப்பு கூடிய பிடிக்கோன் தோன்றிய வானவேடாய் சிலப்பதிகாரம் உயர்த்தோன் விடை ஆன்ன பது ஏர்ன காலை எனவே பசுவின் கால காலையினுடைய அருமையான சொல் ஆணீர் தான் பெருமானுடைய அடையாளத்தை ஒரு இடத்துல இட்டாரா எங்கே இட்டார் எதற்காக அதுதான் இப்ப வரலாறு விட இலக்கணி எங்கே இட்டார் எதற்காக இட்டார் நேர்களை மதுரை கிடைக்கிறோம் இப்ப போல நேற்று எப்படி இளையான்குடி மாறர் சந்தத்தோடு சித்தி தந்ததரைந்தன் அடிதோடா வந்து மீழ்வாள வன்பூர் உட்டு வாடாது வாயில் திறந்த அடைத்து இந்து சேகரன் விடையில் அச்சீனை இட்டவாறு விளம்புவார் இந்த துணைவேயில் இயலமுலை கோடு வெட்டிய குறிகோள் மேனியர் குடிகோள் மாநகர் கடிகோள் பை காடு வெட்டிய காரண கூறி காடு வெட்டிய சோழன் என்று ஏடு வெட்டிய வந்து சோல் கோலில் எயில்கோள் கட்சி ஊடானவன் ஒரு அரசன் சோழ அரசன் காஞ்சியில போய் உட்கார்ந்து இருக்கிறான் என்ன பண்ணி தொலைகிறது நமக்குள்ள அந்த ஒற்றுமைங்கிற ஒன்று இல்லாம பெரிய மூவேந்தராக இருந்த பேரரசுகள் இப்படி சிறு சில சமயங்களில் ஒருவர் ஒருவருக்கு சிற்றரசராய் வலிமையிழந்து வலிமை அரசியல் அமைப்பு போய் இப்படிதான் என்ன பண்ற தொலாப்பியர் தொல்லாப்பியர் தான் சொன்னார் வன்புகள் மூவர் தன் பொழில் வரைப்புகழ் இந்த வல்லன்மையிலும் சரி வல்லன்மைங்கிறது ஆட்சி செலுத்துவது இல்லையா கொடைத்திறன் தன்னுடைய பண்பாட்டு திறன் எல்லாவற்றிலும் வல்லன்மை வன்புகள் மூவர் இந்த தமிழகம் தன் பொடியில் மூவருக்கு சொந்தமானதுப்பா தமிழகம் என்று சொல்ல அப்படி பாராட்டப்பட்டதுதான் மூன்று பேருக்கும் மாலை சொன்னார் போந்தை வேம்பே ஆரண வரும் மாபெரும் தானையர் மலைந்த போகும் போந்தை வேம்பு ஆர் ஆத்தி மாலை சோழறக்குரியது பணமாலை சேரக்குரியது வேப்ப மாலை பாண்டி போந்தை வேம்பே ஆரண வரும் மாபெரும் தானையர் மலைந்த போவ பொருளிகாரத்தில் பேரரசுகள் அழுக்காற்றினாலையும் ஒற்றுமையின்மையினாலும் ஒருவர் ஒரு மோதி அயலாரிடம் கொடுத்து இப்பொழுது பேருந்து போக்குவரத்துல இருக்கு சோழன் போக்குவரத்து பாண்டியன் போக்குவரத்து பல்லவன் போக்குவரத்து அந்த போக்குவரத்து போக்குவரத்து இருந்தாலும் பரவாயில்ல காலைல கூட சொன்னேன் போக்கும் வரவும் புனருமிலா புண்ணியணி அங்காங்க நின்றுது என்ன பண்றது ஓற்றல் நடத்த ரெண்டு பேரும் சேர்ந்து காக்கும் எம் காவலி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் என்ன பண்றேன் எங்கே சார் இருந்து நொறுங்கிய போச்சு கான்பரிய பேரொளியே சிவபுராணம் எல்லாம் போக்குவரத்துக்கு ஆயிப்ப அப்படிப்பட்ட வாழ்ந்த வேந்தர்கள் போய் இன்னைக்கு தமிழ் பயிற்று முடியாத தமிழ்நாட்டில் தமிழ் வழங்குவதற்கு ஒரு பிச்சைய சோழ பேரரசு இது வந்து இது கால ஆராய்ச்சி எல்லாம் செய்ய முடியாது ஏன்னா தொழிலாளர்பாணத்துல மாறி மாறி வருது அதனால வந்து இந்த காலத்தினுடைய வரலாறுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி கால ஆராய்ச்சிக்கு சோழன் வந்து நல்லா அருமையா உரையூர்ல இருக்கணும் சோழ பேரரசர்களுக்கு ஐந்து இடங்கள் தான் முடிகட்டுகிற இடம் என்றெல்லாம் சேக்கிளார் பாராட்டுகிறார் அவ்வளவு அருமையா சொல்லு ஏன்னா மாண்புமிகு அமைச்சர்களோ அதனால சோழ பேரரசர்கள் இந்த இடத்தில்தான் முடிசூடி கொள்வார்கள் ஒன்று உரையூர் அல்லது கருவூர் அல்லது பூம்புகார் அல்லது காவிரி பூ பட்டம் அல்லது கங்கை கொண்ட சோழபுரம் இந்த ஐந்திரங்களில் தான் அவர்கள் முடிசூட்டிக் இதெல்லாம் எட்டு கண்ணு விட்டறிஞ்சது எப்படியோ பிளவு ஏற்பட்டோ அல்லது குண்டி போய் காஞ்சிபுரத்தில் போய் கைய ஆனால் அங்க போய் சில பணி செய்தானா காடு காடுனா வெறும் ஒண்ணும் வாழ்வதற்கு தக்க இடம் இல்லாமல் இருக்கிற இடத்தெல்லாம் வாழ்வதற்குரிய தகுதியான இடமாக ஆக்குறது அப்படித்தானே ஒரு காலத்தில் வெறும் மலை சார்ந்த இடமெல்லாம் அப்படி இருந்து பசும்புல் கிடையாது இப்ப தானே வச்சது அதனால அது ரொம்ப அருமையா நம்முடைய பட்னப்பாளையில கரிகார் பிரபலத்தான் காடு கெடுத்து நாடாக்கி குளந்தொட்டு வளம்பெருக்கி என்று பேசுறது பட்னப்பாளையில காடு கெடுத்து நாடாக்கி ஏ முள்ளுங்க செல்லும் விலங்குகள் இருந்த இடத்தையெல்லாம் அழித்து நாடாக ஆக்கி குளந்தொட்டு வளம்பெருக்கி குளங்களை வைத்து வளம் இருக்கா தேவத்தில் அதனால காடு பெட்டிய சோழன் வைத்துக் கொண்டு இருந்தான் காஞ்சிபுரத்தில் இருந்தவனுக்கு ரொம்ப பக்திமான் ரொம்ப அளவு கடந்த பக்திமான் அடிக்கடி நாங்கள்லாம் சொல்வது வகுப்பில் கூட இல்ல பாண்டியன் கூட ஒரு பாண்டியன் தமணனானதாக வரலாறு இருக்கு சேரரை பற்றி தெரியவே இல்லை நமக்கு ஏன்னா ரொம்ப இவங்க போயிட்டாங்க மலைநாட்டு ஆண்டவங்க சோழர்கள் ஒரு ஆள் கூட சைவத்தை பெற்று மாறினதில்லை சோழ வரலாற்றுலேயே கிடையாது வரலர்கள் எல்லா சிவபக்தர்கள் தன்னுடைய அரண்மனைக்கு பொன் வழிபடுகிற்குன்பம் ஒற்றுமையின்மை அழுக்காறு இந்த பண்பினாலே போயே போயிட்டு என்ன பண்றது அதனால இந்த காடு வெட்டிய சோழன் எப்படிப்பட்ட தங்கமான நீங்க ஏதேனும் நல்ல ஒரு மதிப்பீடு செய்து ஐயா அடியவர் குழுவில் தகுதியான ஒரு அடியவர் யாருன்னு கேட்டா காஞ்சிபுரத்துல காடு வெட்டிய சோழன் தானுங்க என்று சொல்லணும் அவ்வளவு நல்ல உயர்ந்த நல்ல பக்தராக இருந்தார் உத்த மச்சிவ பத்து பத்தரில் புது வீரைகளன் மித்த என்று நீரு கண்டிகை ஆரம் என்றி மெய்யினான் என்ன சார் கழுத்துல போட்டிருப்பார் கழுத்துல வந்து லாங் செயின் ஒன்றும் அதெல்லாம் கிடையாது லாங்காவது நம்ம வேலூர்ல வேண்டிட்டு வந்தேன் போது அந்த வீரைகாலன் அந்த மேல அணி அணிந்தார் என்ன அணிந்தார் அப்படின்னு கேட்டா மித்த என்று வெந்நீரு கண்டிகை ஆரம் என்றணி மெய்யினான் பாரு பெரிய பேரரசருக்கு என்ன அணிகலம் கேட்டா திருநீரும் கண்டிகையும் அதனால்தான் செய்கிறார் ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையை சிவனின் மேல பக்தி பொருளுக்கு எதுன்னு கேட்டா மேல முத்தாரமோ அல்லது மற்ற நவரத்தனமோ கிடையாது நேபாளத்தில் வாங்கின உறுத்தலாக சேர்த்து கைப்படை எப்படி இருக்கும்னார் முழங்காலுக்கு கணுக்காலுக்கு மேல முழங்காலு கீழே ஆடையும் கந்தி எனவே அப்படிப்பட்ட அவ்வளவு அருமையான எளிய உடை வைத்து பக்தனாயிருந்தாராம் நித்த வேத புராணம் ஆதி நீகள் தேடும் பொருள் கண்ணு முதல் அத்தனை பர தத்துவ பொருள் என்றால் அந்த அறி கேள்வியான் யார் மேல அன்பா இருப்பானே எல்லா மறைகளும் எல்லா அமங்களும் முடிந்த முடிவாக உயர்ந்தவன் என்று சொன்னது யார்னர் சிவபெருமான் இளங்கோடிகள் சிவபெருமானை குறிக்கின்ற பொழுது மட்டும் பெரியோன் தருக திருநுதல் ஆகன பெரியோன் என்ற சொல்லல் சொன்னார் பெரியோன் தருக திருநுதல் ஆக அதனால பெரியவனாக இருக்கிறோம் கடவுள் என்று பொருளா நூற்றத்தில் வருது அந்த கடவுள் நான் சிவபெருமானம் இப்படி எல்லாம் முதன்மை சொல்லப்பட்டிருக்கிறது அந்த முதன்மையாக இருக்கிற பெருமானத்தில் பக்தியுடையவனாம் அங்கம் ஆரோடு வேதன் ஆங்குமா இந்து மெய்ப்போருள் ஆ இந்து உளம் தீனம் அரண் புகழ் சாற்று செய்வ புராண நூல் நல்ல சரி தமிழ் நல்ல நல்ல புலமை அதோடு கூட ஒவ்வொரு நாளும் நல்லவற்றை சிந்தனை செய்து கொண்டே இருப்பான் சிந்தனை செய்து கொண்டிருப்பான் அது அவனுக்கு உரிய அமைப்பு நூல் பெண் பொங்கும் இன்சூவை அமது தன்சவி வாய்து புகட்டி உண்டு ரொம்ப அருமையா சொன்னார் பாரதியார் இப்ப சொன்னார் தென் தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காய்தினிலே ரொம்ப பகுத்தறிவுடையவனா இருந்தவன் சுவாமி அந்த தேனை வாயில பாய்ஞ்சா பிரயோஜனம் உண்டு போய் பாய்ஞ்சா காதும் கட்டு போடுமே சுவாமின்னு ஆமா அதான் பிஹெச்சடி என்னன்ன தேன் எங்கே பாய்தல் வேண்டும் வாயில் காதில் பாய்ந்தால் தேனுக்கும் பயனில்லை காதுக்கும் பயனில்லை உம் ஆய்வு ஆய்வு சார் பாருங்க சார் இப்படி ஒரு ஆய்வு அடார திருவள்ளுவர் என்னரா இப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணி இருக்கா வாய் உணர்வின் மாக்கள் அவியனும் வாய்ச்சுவை ஒண்ணுதான் தெரியுது அது நம்ம மூட்டுக்கு மாட்டு கூட தெரியுதா பச்சைக்குள்ள போட்டா ஆங்குது பைக்கல் போட்டா ஊங்குது மக்கு இது ஒண்ணுதான் செவியில் சுவை உணரா காதல் சுவையில ஒண்ணு இருக்குன்னு தெரியாது அப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியாதுங்க திருவள்ளுவர் திருவள்ளுவர் இல்ல அதனாலதான் இப்ப சார் அந்த ஆராய்ச்சியை எடுத்து சார் இன்ப பெண் பாயுது அதனால இவர் என்ன செய்யறாரு சங்கை பொங்கும் இன்சுவை அமுது தன்சேவி வாய்தியிலிருந்து புகட்டி அதனால விடாமல் என்ன பண்ணுவானா தினமும்ாரம் என்ன திருவாசகம் என்ன சொல்லி காதலை இந்த அருமையான கேள்வியான செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை எல்லாம் தலை அந்த சுவிச்சல் உடைவன முக்க நாயகன் முப்பூரத்தை சுவை தருந்து தக்க பாலோடு தேன்கால் அந்த தரிக்கி உண்ப நடராஜாவுக்கு முன்னால் நிற்பான் நின்று தண்ணியே மறந்திருப்ப இந்த அருமையான ஆடல் கண்டால் பின்னி கண் கொண்டு காண்பது எண்ணி அப்படிகள் பெருமானுடைய ஆடலை கண்ட பிறகு இந்த கண்ணை வைத்து வேற என்ன சார் பார்க்க வேண்டியிருக்கின்ற ஒண்ணுமே வேண்டிய ஆடல் கண்டால் மற்ற கண் கொண்டு காண்பது அந்த ஆடல் அவ்வளவு என்ன அருமையா இருக்கின்ற அப்பர் சொன்னாங்க வைத்தாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் பெற்றால் மணித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே அதனால அந்த கூத்த பெருமான் முன்னில் நின்று அந்த ஆடலை கண்டுகொண்டே இருப்பானான் அங்க யர்க்கன்மாடு அந்தை பாகன் அடித்த அடித்தால் அந்தோடும் ஆதை மேல் பொங்கி மிக்கழும் அன்பான் ஐ மதுரேசன் முன்பு பொலங்களல் பங்க என்று நான் பணி வேணியன் கங்கூலில் துயில் வான்காய் கண்ணி பங்கனை உண்ணுக்கு ஒரு ஆசை என்ன சரி இங்கே காஞ்சிபுரத்தில் இருந்து பெருமானை வழிபாடு செய்யறோம் ஒரு தரம் மதுரைக்கு போய் வந்தா தேவலாம் அந்த மீனாட்சியமையும் அங்கேயர் கண்ணியையும் சுக்கநாதனையும் வழிபட்டா தேவலாம் தேவலான்னு ஏன் போறது இவன் சோழ பேரரசன் இவனே சோழ நாட்டில் இல்லாம மதுரை யாருது பாண்டி நாட்டு பேரரசு அவனுக்கு இவனுக்கு தெரியல அதனால எப்படி அந்த பாண்டி நாட்டுல மதுரைக்கு போறது போக முடியல என்ன நினைக்குது ஆட்டி வளர் சொக்காதா திரு மானி எனக்கு அறிவு தெரியாத காலத்தில் எங்க அம்மா தொட்டில போட்டு ஆட்டினார் இந்த அறிவு உணர்வு வந்த பிறகு எந்த தொட்டில நான் இருக்கா நீ வழங்குகின்ற ஆட்டி வளர் சொக்கனாதா தர்ம ஆதி எனக்கு சம்பந்தம் இந்த தொட்டிலாம் பார்த்துட்டு அந்த தொட்டில் பார்க்கணுமே அந்த தொட்டில் போனோம்னா நீதான் வரவேற்பு சொன்னீங்களே சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் வந்து என் உள்ளத்தில் நின்றதுனாலே அவன் அருளாலே அவன் தாழ்வணி சிந்தை மகிழ சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் எனவே சிவபுரா நான் சொன்னதில்ல நின்றாதனால் அவன் அருளும் தந்தாதனால் அதான் வள்ளலார் நான் உடைக்கும் வார்த்தையெல்லாம் என் நாயகன் தன் வார்த்தை மக்கு அருட்பா பாடினது யாருன்னா கேள்வியில எழுதும் போது ராமலிங்கடிகள் எழுதுங்க ஆனா ஆன்ம ஞானமா இருக்கும் போது நடராஜான்னு எழுதணும் அப்பதான் ராமலிங்கம் சுவாமி மார்க்கு திருவருட்பா பாடியது யார் எக்ஞாமர் யாருன்னு பாத்துக்கணும் அதனால இப்ப ஐயா திருவருட்பாத்தால் யார் திருத்தறான் ராமலிங்கிகள் திருத்தறார் யார் அதை கண்டுபிடிச்சுட்டு யாரா நீங்களுக்கு அதுதானே வேலைங்க சிவ சபை குறிப்பினரும் நீக்கி தெரிய அப்பா பாடியு கேட்டா என்ன எழுத ராமலிங்க கூத்த பெருமான்னு எழுது திருத்தறது ராமலிங்க சுவாமி எங்கிட்ட வரும் போல இருக்கு ராமலிங்க நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் என் நாயகந்தன் வார்த்தை யார் சொன்னா அதுக்கு முன்னாடி பல பேர் சொல்லிருக்காங்க நாயேனி திருவாசகம் தன்னடிகள் பாடு நாயகாசகா இல்ல சுவாமி இந்த இது ஒலிபெருக்கியும் ஒலிபெருக்கியா தான் துல்லாப்பியும் பேசினேன் சொல்லி சொன்னிபறிக்கோ ஒளிபெருக்க நான் பேசினேன் என்று சொன்னால் என்ன அபத்தமோ அந்த அபத்தம் தன் அடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீ ஏதும் இல்லாது என் செய் கொண்டருளும் தாயானை சர்க்கே சென்றுதாய்க் கோத்தும்பி எனவே என்ன செய்வான் இங்கிருந்து சொக்கநாதரை வழிபாடு செய்யணும்னு ஆசை ஆனால் இருக்கிற சூழ்நிலை இவன் ஒரு அரசன் ரெண்டாவது அந்த பாண்டியனுக்கு சரிய உறவு முறை நன்றாக இல்லை எப்படி போய் வழிபாடு செய்வது செய்ய முடியாது ஆனா செய்யணும்னு மனதில் ஆசை இருக்கு என்ன செய்யறது இல்லை இறைவங்கிட்ட விண்ணப்பிப்பா பொன்னார் திருவடிக்கு ஒன்று விண்ணப்பம் பெருமானியும் ஒரு விண்ணப்பம் அப்படி அந்த எண்ணத்தோடு சொக்கநாதரை வழிபண்ணும்போது அன்று செம்பியர் கோமகன் கணவின் கனி அருள் வெள்ளிமா மன்றுள் நின்றவர் சித்தர் வந்து மன்னவன் நின்லத்து எப்படியோத்தோடு தூங்கினா தூங்கும் போது சொக்கநாதரே ஒரு சித்தராக வந்து கனவில் தோன்றினாராம் தோன்றி ஒன்றும் அஞ்சல் ஓருத்தன் ஆகி ஊரு திருந்து தனித்து வந்து நீ வந்து வழிபாடு செய்ய ஒண்ணு கவலையப்படாத ஆனால் சோழன் காட்டிக்காது ஆடை மாத்திக்க குரு மாத்திக்க யாரும் சேனையேனு யானை ரதகதுரக பதாதிகள் அதெல்லாம் வேண்டாம் வேணே வேணா சொல்லே வேண்டாம்ங்கிறான் அப்படியாது ரதகஜதுரக பதாதிகள் என் அருமையா சொல்லப்படாத தொல்பியம் தானே யானை சேனை இந்த நோனார் உட்கும் மூவகை நிலையும் தானே என்ன காலாட்பட யானை என்ன தெரியுது குதிரை என்ன தெரியுது முருகா முருகா அதனால அதெல்லாம் ஒத்தரவுற்று நீர நீ மட்டும் உருமாறி மதுரைக்கு வந்து வழிபாடு செய்துட்டு போக்குறேன் அப்படின்னு பெருமான் கேட்டு வேந்தன் வேடி தூண் கிளந்தல் அற்புதனாகியே ஈட்டு சேனை அமைச்சூடு ஆர்பியர் யாரு நின்றி வடி கொழி நாட்ட முன்றவன் நாம வாழ்கோடு நல்லருள் இது வரைக்கும் சோழன் போனான்னா எட்டு கண்ணு விட்டு முன்னாலும் அமைச்சர்கள்